வணக்கம் மார்ச் 3. இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக்கோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ஏழைகளுக்கு மழிவு விலையில் உணவு பொருட்கள் வழங்கும் அப்பாஜி கேண்டின் பெங்களூர் நகரில் திறக்கப்பட்டுள்ளது இரண்டு இந்தியாவில் இஸ்லாமிய மதத்தை சார்ந்த பட்டப்படிப்பை முடித்த பெண்களுக்கு ஐம்பத்தி ரூபாய் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது மூன்று குழந்தைகள் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் தொடர்ந்து முதலிடத்தில் இருக்கும் மாநிலம் தமிழ்நாடு நான்கு தேசிய தொழில் முனைவு மற்றும் மேலாண்மை நிறுவனம் ஹரியானா மாநிலத்தில் குந்தலி நகரில் அமைய உள்ளது புத்தகத்தை வீட்டிற்கே சென்று நேரடியாக வழங்கும் என் வலைதளத்தை தொடங்கிய மத்திய அமைச்சர் உபேந்திர குஷ்வாகா என்பவர் ஆவார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று புதையல் என்பது எதனை து இரண்டு தமிழ்நாட்டில் முதியோர் ஓய்வூதியம் திட்டத்தை செயல்படுத்துவதில் சம்பந்தப்பட்ட துறை எது மூன்று எந்த மதத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டுமே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உரிய சலுகைகள் வழங்க வேண்டும் நான்கு கணவனால் கைவிடப்பட்ட சான்று யாரால் வழங்கப்படுகிறது ஐந்து எந்த சான்றிதழை வட்டாட்சியர் முழுமையான விசாரணைக்கு பிறகு வழங்கப்படுகிறது எந்த சான்றிதழ் வட்டாசிரியரின் முழுமையான விசாரணைக்குப் பிறகு வழங்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி